நன்மையை நாடுதலாகும் என நபி சொல்லு அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் யாருக்கு என்று நாங்கள் கேட்டோம் அல்லாஹுக்கும் அவனது வேதத்திற்கும் அவனது தூதருக்கும் முஸ்லிம்களின் தலைவருக்கும் மற்றும் நபி பொது அவர்கள் கூறினார்கள். நபி வார்கள் மு